நட்டினியின் வணக்கம் நட்டினியின் என்னடா செய்யறது உங்களுக்காக பச்சை மிளகாய் தட்ட விட எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கேன் நம்ம நேரம் நிகழ்ச்சிக்கு போயிடலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் ரெண்டு டம்ளர் பச்சரிசி மாவு கால் டம்ளர் உளுத்தம் ஒரு நாலு பச்சை ஒரு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு டீஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் வெண்ணெய் உப்பு தேவையான ஒரு ரெண்டு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதுக்கு ஃப்ரை பண்றதுக்கு பஜ்ஜி பூண்டா இல்லைங்களா அந்த அளவுக்கு எண்ணெய் வேணும் இப்ப நம்ம செய்ய பார்க்கலாம் என்ன பண்ணும் நம்ம எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி கடலை பருப்ப தண்ணீர்ல ஊற வச்சிருக்க ஒரு பாத்திரத்துல அரிசி மாவு ரெண்டு டம்ளர் சொல்லிருக்கேன் அதை வந்து கொட்டணும் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க அதில் உப்பு பெருங்காயத்தூடு போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பச்சை மிளகாய் நாலு சொல்லிருக்கேன் இல்லைங்களா அதையும் மிக்சியில அரைச்சி அந்த பேஸ்டையும் அதில் போடுங்க போட்டதுக்கு அப்புறம் இது ஊற வச்சிருக்கோம் இல்லையா பத்து கடலைப்பருப்பு அது நல்லா ஊறிடிச்சிப்போ அது தண்ணியில வடிகட்டி அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போய் எடுத்து கொட்டிடணும் அந்த கடலைப்பருப்பு மாத்திரம்தான் அந்த மாலை போடணும் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலையும் போட்டு வெண்ணெயும் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சுக்கணும் என்ன பண்ணிருக்கோம் மாவு போட்டு உப்பு பெருங்காயத்தூள் பச்சை மிளகாய் பேஸ்ட் கடலைப்பருப்பு ஊர்னது பொட்டுக்கடலை வெண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துல பிசைஞ்சிருக்கோம் அதாவது பிசையும் போது வந்து கடலைப்பருப்பு பொட்டுக்கடலை வெளியில வரக்கூடாது நல்லா பதமா பார்த்து பிசையணுங்க பிசைஞ்சு ஒரு சைட்ல வச்சிருங்க இப்ப வந்து அடுப்புல ஒரிச்சட்டி வச்சுட்டு அதுல வந்து நமக்கு எவ்வளவு ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு எண்ணெய் காயறதுக்குள்ளார நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ்லயே ஒரு உருண்டை உருண்டையா எடுத்துக்கிட்டு ரெண்டம்லாம் ஒரு முப்பதோ இருபத்தஞ்சோ முப்பதோ தட்டுவடைய ஆகும் எடுத்துட்டு அது உள்ளங்கையில வச்சு அகலமா தட்டி தட்டோடைய மின்பட்டோ தட்டோடையன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா அது எப்படி தட்டணுமோ அது மாதிரி அகலமா தட்டி தட்டி ஒரு பிளா பிளாஸ்டிக் பேப்பர்ல வச்சு வச்சுக்கிட்டோம்னா அது ஒன்றுக்குள்ளே ஒன்னா ஒட்டாமே இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு காஞ்ச உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் போது நல்லா பொங்கி நல்லா வெந்துச்சுனா மேலே வரும் அப்புறம் வெந்துச்சு அர்த்தம் அதை எடுத்து ஒரு ஹாட் பாக்ஸ்ல போட்டோம் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம் அது ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் பாக்ஸ்லயோ ஸ்டீல் பாக்ஸ்லயோ போட்டு வச்சுட்டு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து சொத்தான சுவையான ருசியான பச்சை மிளகாய் தட்டோடய தயாராயிடுச்சு நீங்க அடியார் ஆனந்த் பவன்ல போய் வாங்கினீங்கன்னா கூட இதே டேஸ்ட்லேயே நட்டினை செய்திகள் வாட்ஸ்ல வரல கவலை படுறீங்களோ உங்களுக்காக வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா வாட்ஸ்ஆப்ல வர எல்லா செய்திகளையும் அதிலையும் நீங்க கேட்கலாம் நாளைக்கு இன்னொரு விஷயத்தோட உங்களை பார்க்க வரேன் அது நன்றி வணக்கம்